பாடம் எழுபத்தி ஒன்று பணிவாக இருப்பது கனிவாக இருப்பது நம்பிக்கையாளர்கள் யார் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்கிறார் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூற்றி பதினைந்தாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் எவரேனும் தனது தீனை விட்டு திரும்பிவிடுவாராயின் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான் அவர்கள் எத்தகைய அவர்களாயிருப்பார்களெனில் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள் அல்லாஹுவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் நிந்திப்பவர்களின் எந்த நிபந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருகின்றான் மேலும் அல்லாஹ் பரந்தவளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவரேனும் இறந்துவிட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன பாருங்கள் நீங்களே அதனை அறுவறுப்பாய் கருதுகின்றீர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் அல்லாஹ் கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக் கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் பெரும் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள் ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர சந்தேகமின்றி உன் இறைவனின் மன்னிப்பு மிகவும் விசாலமானதாகும் அவன் உங்களை எப்போது மண்ணில் இருந்து படைத்தானோ மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீர்களோ அப்போது உங்களை அவன் நன்கு அறிந்திருக்கின்றான் எனவே நீங்கள் உங்களை தூயவர்கள் என முடிவு கட்டிக் உண்மையில் யார் இரையற்றமுடையவர் என்பதை அவனை மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற உச்சிகளில் இருக்கும் இவர்கள் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அடைத்து கூறுவார்கள் பார்த்தீர்களா உங்களுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எப்பலனையும் அளிக்கவில்லை மேலும் அல்லாஹ் இவர்களுக்கு எந்த அருளையும் வழங்கிட மாட்டான் என்று யாரை பற்றி நீங்கள் சத்தியம் செய்து கூறினீர்களோ அவர்கள் தானே இந்த சொர்க்கவாதிகள் என்று அவர்களை நோக்கியே கூறப்படும் நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள் ஏழாவது அத்தியாயமயமயம் நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பதாவது வசனங்கள்